நாற்றினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அல்மீலு நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பீட்ரூட் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் பீட்ரூட் ஒன்று கெட்டி தயிர் ஒரு கப் தேங்காய் கால் மூடி இஞ்சி ஒரு தொண்டு பச்சை மிளகாய் கடுகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் முனை கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப சர்க்கரை ஒரு பிஞ்ச் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு செய்முறை முதல்ல பீட்ரூட்டை துருவி வச்சிடணும் ஒரு பவுலில் ஒரு பவுல் எடுத்து அதில் கெட்டி தயிர் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஒரு பெஞ்சு சர்க்கரை போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சிடணும் தயிரை அப்புறம் நம்ம அரைக்க வேண்டியது அரைச்சிக்கணும் தேங்காய் துருவிட்டு தேங்காய் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பச்சை மிளகாய் அது போட்டு இதை அரைச்சி வச்சிடுவோம் அரைச்சிட்டு இந்த அரைச்சதை எடுத்து இந்த தயிரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் தயிரில் நல்லா கலந்து விட்டுட்டு அதை எடுத்து பீட்ரூட் திருவள்ளில் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு என்ன காஞ்சதும் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் போட்டு பொரியட்டோன்னு கருவேப்பில போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த தாளிச்சதை எடுத்து அந்த பீட்ரூட் பச்சடியில் கொட்டி கல் விட்டோன்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பீட்ரூட் பச்சடி தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே மீண்டும் சந்திப்போம்